நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பகல் மற்றும் இரவு பூமி தன்னைத்தானே சுழன்று வருவதால் ஏற்படுகிறது இரண்டு இந்தியாவில் குறைந்த செலவில் லிக்னைட் நிலக்கரி கிடைக்கும் இடம் நெய்வேலி 3. சிந்து நதியின் துணை ஆறுகள் ஐந்து இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று பூமியில் இயற்கையில் எத்தனை வகையான பாறைகள் உள்ளன இரண்டு கைவிளக்கு ஏந்திய காரிகையார் என்று அழைக்கப்பட்டவர் யார் மூன்று நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி